நற்றை நேர்களுக்கு வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் பாசிப்பருப்பு பாசி பருப்பு ஒரு கப் பெரிய வெங்காயம் மூன்று பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி ஒரு தொண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா சிறிது அளவு உப்பு ருசி கேற்ப பேக்கிங் சோடா கால் ஸ்பூன் எண்ணெய் பொறிப்பதற்கு தேவையான அளவு செய்முறை முதல்ல பாசிப்பருப்பை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துடணும் அப்பற வச்சுட்டு தண்ணியை நல்லா இறுத்துட்டு தண்ணியே ஊற்றாமல் அதை வந்து மாவு நல்லா அரைச்சிக்கணும் ஃபைனாக அரைச்சிட்டு அந்த மாவில் வந்து வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம் இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம் உப்பு ருசிக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிள்ளை கொத்தமல்லி புதினா அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை வண்டியை பிடிச்சிட்டு ஸ்டாப் பற்ற வச்சிட்டு ஒனில்ல என்ன பொறிக்கிறது தேவையானது ஊற்றிட்டு இதை மா உருண்டையை போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பெசற புழு குழு தயார் இதை வந்து அப்படியே சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி இல்லைன்னா எதாவது கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களையும் மீண்டும் சந்திப்போம்